ஓம் குரு பிரம்ம குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம அன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற ஒரு தலைப்பிலே சாஸ்திரத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ஒரு வருடத்திற்குள் நீங்கள் சுலபமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் முறையாக கருத்துக்களை கூற விரும்பி சொல்லொண்டு வருகிறேன் பிறகு அதை சற்று விரிவாகவும் கூறக்கூடும் இதுவரை நாம் பார்த்த கருத்துக்கள் மனித பிறவியின் சிறப்பு பகுத்தறிவு என்று பார்த்தோம் அந்த பகுத்தறிவை சாஸ்திரங்களோடு இணைக்க வேண்டும் சாஸ்திரங்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பற்றியும் ஓரளவு பார்த்திருக்கிறோம் வேதங்களை பற்றிய கருத்தை சொல்லும் பொழுதும் அதே கோணத்தில்தான் சிந்தித்திருக்கிறோம் மறுபிறவிக் கொள்கையை பற்றியும் ஓரளவு சுருக்கமாக பார்த்துருக்கிறோம் மனித பிரிவினுடைய அருமை அதாவது அரிய தன்மையை பற்றி சற்று சிந்தித்திருக்கிறோம் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் யாவை என்பது பற்றியும் தர்மம் என்றால் என்ன என்பது பற்றியும் வேதத்தின் மீது நாம் வைக்க வேண்டிய ஸ்ரத்தையை பற்றியும் பல கோணங்களிலே சுருக்கமாக பார்த்திருக்கிறோம் இவைகளை திரும்ப திரும்ப நாம் கற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பொழுதுதான் நமது மதத்தினுடைய கருத்துக்கள் அதாவது சமய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும் இன்றைக்கு வாஸ்து சாஸ்திரத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள் ஜோதிஷ சாஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் ஆனால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறியை சொல்லி கொடுக்கின்ற தர்மசாஸ்திரத்தையும் கடவுளை பற்றிய தெளிவான அறிவை கொடுக்கக்கூடிய பிரம்மசாஸ்திரத்தையும் சரியாக நிறைய பேர் கற்பதில்லை அதில் ஆழ்ந்த பற்றும் ஈடுபாடும் இல்லை அதை நாம் கற்றால் இந்த ஜோதிஷசாஸ்திரமும் வாஸ்துசாஸ்திரமும் ஒரு அங்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆகவே தர்மசாஸ்திரம் எனப்படுகின்ற வாழ்க்கை நெறியை பற்றியும் பிரம்மசாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய கடவுளை பற்றியும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நாம் கடைப்பிடிப்பவைகளுக்கு தெளிவான அறிவே நமக்கு இல்லாமல் போய்விடும் வருங்கால தலைமுறைக்கு நாம் அறிவுபூர்வமாக நம்முடைய மதத்தை பற்றிய சமயத்தை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய கருத்துக்களை தெளிவாக சொல்லவும் முடியாது எனவே நாம் கடைப்பிடித்தால் மட்டும் போராது நாம் கடைப்பிடிப்பது எந்த ஒரு காரணத்துக்காக கடைபிடிக்கிறோம் என்ற தெளிந்த அறிவோடு கடைபிடிக்கவில்லை என்றால் நம்முடைய கருத்துக்கள் சிதறி போகவும் நம்முடைய மதத்தின் கோட்பாடுகளை பிறருக்கு விளக்க முடியாமலும் போய்விடக்கூடும் எனவே மதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கை நெறியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவைகளை நாம் பின்பற்றுவதற்கும் மற்றவர்களை பின்பற்ற வைப்பதற்கும் பொறுப்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பாரத மதமாகிய இந்த இந்து மதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த ஒரு எளிய சிறிய முயற்சியை இந்த வாட்ஸ்அப் மூலம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன் எனவே நாம் தொடர்ந்து கருத்துக்களை சிந்திப்போம் இனி நாம் கடவுளை பற்றிய கருத்தை சிறிது சிந்தித்து பிறகு விழிவாக சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன் கடவுள் என்றால் என்ன கடவுள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் இது எல்லோருக்கும் தெரியும் சாதாரணமாகச் சொன்னால் நம்ம எல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் ஒரு மாபெரும் சக்தி அந்த சக்தி நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது கடவுளுக்கு உண்மையில் மதம் எதுவும் இல்லை இந்த மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடவுள்தான் உயர்ந்தவர் மற்றொரு மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் தாழ்ந்தவர் என்பது மிகப்பெரிய மூட என்பதில் சந்தேகமே இருக்க முடியாது அதாவது கடவுளுக்கு மதம் இல்லை என்ற கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை பற்றிய அறிவை கொடுக்கின்ற மதங்கள் பலவேறு கோணங்களிலே கொடுக்கின்றன ஆகவே அந்த கடவுளை பற்றிய கருத்திலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஹிந்து மதம் அல்லது வேதங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் இவைகளெல்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் கடவுள் இந்த உலகத்திற்கு காரணம் ஜகத் காரணம் என்கிறது எப்படி ஒரு கட்டிடத்திற்கு ஒரு ஒருவர் எஜமான ஒரு தலை ஒருவர் காரணமாக இருக்கிறாரோ இந்த கட்டிடம் ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டை கட்டியவன் ஒருவன் இருக்கிறான் ஒரு துணியை பார்க்கிறோம் அந்த துணியை நெய்தவன் ஒருவன் இருக்கிறான் ஒரு நகையை பார்த்தால் அந்த நகையை செய்தவன் ஒருவன் இருக்கிறான் இந்த உலகத்திலே காரணம் இல்லாமல் காரியமில்லை என்பது நம்முடைய அனுபவம் விதை இல்லாமல் மரம் இப்படி தந்தை இல்லாமல் குழந்தை இல்லை இப்படி இவ்வளவு பெரிய படைப்பு திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது சூரியனுடைய உதிப்பதும் சந்திரன் உதிப்பதும் காற்று வீசுவதும் மழை பெய்வதும் இவையெல்லாம் எதனுடைய ஒரு செயலாலே நடக்கிறது அது இயற்கை நடக்கிறது என்று நாம் சொல்லலாம் இயற்கை ஏன் நடக்கிறது இயற்கை ஏன் விளங்கி கொண்டிருக்கிறது என்ற கேள்வி நமக்கு தோன்ற வேண்டும் அந்த கேள்வி நம்மிடம் தோன்றத்தான் செய்யும் ஏன் இவ்வாறு இருக்கிறது என்றால் இது இயற்கை என்று சொல்லுவது அறிவார்ந்த பதிலாக ஆகாது இந்த இயற்கை என்பது ஒரு ஜடம் ஜடமான ஒன்றை இயக்குவது ஒரு சேதன தத்துவம் சேதன தத்துவம் என்றால் உணர்வுள்ள அறிவுள்ள ஒரு தத்துவம்தான் உணர்வற்ற உணர்ச்சியற்ற பொருளை இயக்க முடியும் கார் அறிவற்றது ஆனால் அந்த காரை இயக்குகின்றவன் அறிவுடையவன் அப்படி எப்படி இந்த ஜடமான உடம்புக்குள்ளே ஒரு அறிவுள்ள ஒரு தத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி காஸ்மிக் பாடி என்று சொல்லப்படுகிற இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஆதார தத்துவம் இருக்க வேண்டும் என்பதை சாஸ்திரங்கள் பெரியோர்கள் மகான்களின் அனுபவங்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டு நாம் தீர்மானிக்கிறோம் தெய்வம் ஒன்று உண்டு அறிவார்ந்த ஒரு தத்துவம் இந்த பிரபஞ்சத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளுவர் சொன்னார் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்றார் பெரியோர்கள் மகான்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவத்தை இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவனை பேய்க்கு ஒப்பாகக் கருத வேண்டும் என்று சொல்லுகிறார் அவனுக்குள்ளும் கடவுள் இருக்கிறான் என்பதுதான் உண்மை என்றாலும் அவன் தனக்கு மேலே நமக்கு மேலே ஒரு மாபெரும் சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது அந்த சக்தி நம்முடைய செயல்களுக்கு தகுந்த பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது அறிவார்ந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அது நம்பிக்கை நிச்சயம் அறிவாக மாறும் நான் ஒன்று சொல்லுகிறேன் என்றால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல ஆழ்ந்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ளலாம் எனவே கடவுளை பற்றிய தெளிந்த அறிவு நமக்கு தேவை அதை திருக்குறளிலே கடவுள் வாழ்த்து பகுதியிலே வள்ளுவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம் ஆகவே அறத்தை பின்பற்றுவதோடு ஆண்டவனையும் அறிந்து அவனை போற்றி வழிபட வேண்டும் நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படி சிசிடிவி கேமரா எல்லாவற்றையும் படம் பிடிக்கிறதோ அது நடைமுறையே நாம் பார்க்கக்கூடிய ஒன்று ஆனால் மாபெரும் சக்தியாகிய ஆண்டவன் நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்களை அறிந்து கொண்டிருக்கின்றான் அவைகளுக்கு ஏற்ற பலனை அவன் நிச்சயம் தந்தே தீருவான் அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆகவே அறிவுபூர்வமாக ஆண்டவனை அறிந்து வழிபடுவோமாக அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய உள்ளத்திலே சாட்சியாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவருடைய அறிவுரைப்படி நாம் செயல் புரிவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்